நாகமுறையா இணை என்றை தடுத்தல் உண்டும்ன் விரதமர நாடுதில் போபு என்று கவலை விடுத்தே திரதை போல கண்டு போக நின்றான் இப்போது ஆகமத்தின் உள்ளன ஆகமத்தின் விஷயங்களை சொல்லியிருக்கிறாய் கொள்கிறேன் ஆபாயம் அப்படி இருந்தாலும் கூட என்னுடைய பட்சத்தில் நான் சொல்லுகிறேன் தேக முதல் பிரபஞ்சம் அதனும் நசை விதத்து மனம் செய்வான் என்று சரீரம் முதலாக இந்த உலகப்பட்ட எல்லா விட்டு நான் போகிறேன் பட்டு இருக்கு நான் ஜீர்தளை வைராகி உடையவன் அப்ப நீ கேட்கிற கணவருக்கு அடுத்த மனம் இருக்கணும் பனிவரதை விட்டு போகலாமா என்று சொல்லலாம் அது வந்து ஆஹ் திருமம் சொல்லிருக்கு திருமணம் ஆன பிறகு சில காலம் இருந்து அப்போ போகலாம் அதுவும் சொல்லப்பட்டிருக்கு சில பேர்கள் சில காலம் வாழ்ந்த பிறகு வானபுரத்தம் கணவன் மணியும் அபியாசம் பண்றது உண்டு அதுவும் சொல்லப்பட்டிருக்கு அதன் பிறகு மனைவியை ஒளித்து போறது அதாவது வைராகிய தீவிரமா வறுமையானால் நடிச்சு கட்டச்சி போறது இது ஒரு பட்சம் ஒண்ணு எப்போது வைராகியம் பிறகுதோ அப்போ விட்டு போகலாம் என்று இது உண்டு அது எந்த காலமும் எந்த ஆசிரமம் தள்ளக்கூடாது வைராகிய தீவிரமாச்சு விட்டு போயிடலாம் அன்னைக்கே சத்தியான வருமானம் நடந்தால் கூறாமல் கொள்ளாம சென்னு கொள்ளலாம் அவரே சொல்லியிருக்காரு அப்படி வைராகிய தீவிரமான உடனே போயிடலாம் இப்படி சாஸ்திரங்கள்ல ஒன்று நடைபெற பெரிய காட்டியிருக்கிறார்கள் அமர் இருப்பார் முல்லை நகை மாதர்கடை முற்றி எழுதி எதிராகி ஊற்றிடலும் ஆமால் அதாவது உயர்ந்து கடன் மூடி என்றால் இலம் கடன் என்ன கடன் உயர்படையாட்டு மூத்த இளரம் தனி அப்ப மூணாசிரமையம் சன்னியாசி இந்த மூணாசிரம் ஆசிரமத்துக்காக உதவி செய்யணும் அதுதான் கடன் இல்வாழ்வார் என்ன இயல்புடைய மூவருக்கும் இவனை போன்ற ஆசிரம தர்மத்தை நடித்துகிற மூவர் இருக்காங்களே பிரம்மச்சரி வானப்பிரம் சனி சொல்லக்கூடிய நல்லாட்டில் பிரச்சனை நல்லபடியாக சக்தி அனுசாரமா சொன்ன இருக்கணும் என்று வள்ளுவர் சொல்றார் அப்படி போல இங்க இருக்கலாம் அது ஒரு முறை உண்டு எல்லாரும் மூன்றும் கடன் அல்லலக அந்த துப்பத்தின் கூட மிகவும் இருப்பார் சனிவாசம் இருக்கலாம் அது ஒரு முறை கிராம சன்னிவாசம் அது படிக்கிற மாதிரி வைராக சம்பாதிக்கலாம் அப்புறம் என்ன வைராக தீவிரமாக எப்போது விட்டு போகலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு என்ன சொல்லாருன்னா முல்லை மதர் வெடி முக்கிய இனத்தில் முல்லை புஷ்பம் போன்ற பொருட்கள் அழகா இருக்கின்ற பொருட்களை திருமணம் செய்யிற காலம் இருக்கு அந்த காலத்துல தாயை கற்று கூட முஞ்சி கூட போகலாம மாதவியை ஊற்றிய தினத்தில் உள்ளி ஆகிய விட்டு மாவான் போட்டு போலான் அப்படி சொல்லப்பட்டு சொல்லக்கூடிய மாவட்ட சிவாஜி இருந்தவர் அவர் கல்யாணம் வேணாரு அவன் அம்மா வற்புறுத்தினது கல்யாணம் பண்ணியும் ஒரே மகளாருக்கு சேர்த்து போயிருப்பா ஆசையா இருக்கு அண்ணது இருந்தால் இதான் உத்தரவம் சொல்லி நான் கல்யாணம் பணியாரை பண்ணிட்டாங்க பெண்ணாணம் நடக்க போகுது அப்போ வீடுல தேர்ப்பட்டாங்கலாம் ஆனா தேரா இருக்கு தேர்தல் அப்போ சௌதான் ஒரு முறை பார்த்த ரெண்டாவது சொன்னார் ஓ தேராக இருக்க வேண்டியதுதான் அப்படி சொல்லிட்டு மூணாவது தரவை வந்துட்டேன் ஓடி போனவரில் எப்படி ஜோ போனாங்களா அவர் அப்படி போயிட்டு போய் போயிடுச்சா எப்படியும் அப்புறம் பார்த்தாங்க நாலு கட்டில இன்னும் அப்புறம் அதோட போயிடுச்சு அப்புறம் போய் அவர் தோசை பண்ணி அப்புறம் பண்ணி ஸ்ரீ ராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய ராம் செஞ்சாராம் அதை செஞ்சு ராம பிரதி ஆகி அவர் அப்புறம் ஒரு பிரத்யாதி ஆனார் கத அப்படிப்பட்ட நிலை அவருக்கு வந்தா அது தவறுனு சாசனம் சொல்ல ஏற்றுக்கொள்ள ஏன் அப்படி போகலாம் விதி இருக்கு விதிப்படி சில இருக்காங்க பிரம்மச்சரி நிலையில வந்திருக்காங்க வந்தார் பலவிடம் படிக்கும் அருகானம் உட்காந்து அர்த்தம் படிச்சு வரான் அப்படி சொன்னாராம் வேண்டாம் படிக்காம கண்ணம்பி உட்காந்துருக்கு நமக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம்பளம் அந்த காலத்துல ஹை ஸ்கூலுக்கெல்லாம் இவ்வளவு பத்தாறு படிச்சுட்டு இருந்தாரு வாங்கிட்டாரு டிக்கெட் வாங்கிட்டு நேரம் திருநாமல் பிறகுதான் விழுந்து அவரை பத்தி அப்புறம்தான் வந்தாங்க அப்புறம் சம்பாதிச்சாங்க மட்பா இருக்கு அவருக்கு பிரமிச்சிட காலி கட்டும்போட சொல்லப்பட்ட அப்புறம் விட்டு போலாம் வானப்பிரசத்திலும் போலாம் அப்படி இருக்கான் வானப்பிரசம் சொன்னா வயிறு வரைக்கும் ஜலமில்ல மலையோடு சேர்ந்து காட்டில போய் ரெண்டு பேரும் நீங்க பண்றது ரெண்டு பேரும் கணன் மனைவிங்கிற பவனை எடுத்து குருசி செய்கிற பவனையை பாலத்திக்கிறது அப்படி செய்யும் போது சில சமயங்கள்ல காமி கால் வலிமையானால் சம்பந்தம் மட்டும் தவறும் இல்லை அதுல அப்படி இல்லாமல் இருக்கலாம் அப்புறம் ஒரு காலத்தில் தீவிர வைராக்கியம் வறுமையானால் அவர் அப்படியே சன்னியாசியா போகலாம் இந்தமோ சன்னியாசி இருந்து அப்படி காலத்துல போயிக்கலாம் இல்லை மந்தம் அடையலாம் அப்படி திரிபோரா விஷயத்துல ஒரு நிகழ்ச்சி கண்ட செயலோகா கியானம் என்ற ஒரு ஆக்கியான வரும் அதில் ஒரு ராஜாவசங்களும் மனைவி கூட்டு போட்டு கட்டத்தவன் பண்ணிட்டு இருந்தார் அப்படி இருக்கும்போது சில காலம் அந்த அம்மாவுக்கு பழைய வாசலையு சமாதியில காலம் அடக்க முடியல பண்ணிக்கிட்டு அந்த காமிக்காரத்தோடு மானசிகமாக தன்னோட சமதி பண்ணதாக கர்ப்பணம் இருந்தா அதன் காலமா கர்ப்பம் தெரிஞ்சுக்கிட்டான் கர்ப்பம் தெரிஞ்ச காலம் கழிச்சு எந்த வெக்கமா போச்சு இது இப்படி வருது நினாரு சவம் போட்டுவாரு என்று மறைந்துக்கிட்டு வெளியே சொல்லாம சில காலம் அப்படியே இருந்து குழந்தை பெற்றது பெற்ற உடனே அவரு இடையிலேயே சவம் பண்ணிட்டு அவரே கண்ணு முடிவாரு அவர் மீண்டும் வருவாரு எப்படி கவனிக்கிறது இல்லை மனைபதி கவனிக்கிறது இல்லை அப்புறம் குழந்தையை அங்க வச்சு விட்டு போய் சென்றமா இப்ப இங்க சன்னியாசியா போய் அது காலம் திறந்து பார்த்தோன்னே குழந்தை இருந்தது ஏதிரா குழந்தைன்னு அப்படியே விசாரம் பண்ணி பார்த்தான் ஞான வீட்டுல சரி இந்த மாதிரி நடந்திருக்கு எப்படின்னு நினைத்துக்கொண்டு தன்னுடைய மகனா ஏற்றுக்கொண்டார் அவர் டிசனாக்கினார் அவனுக்கு தன்னுடைய சக்தி கொடுத்தார் அவன் தான் இக்காலத்துல அந்த கண்ட அப்படிங்கிறது மலைக்கு உள்ள ஒரு நகரத்தை உண்டாக்குன அவன் பையனுக்கு ஆசைப்படுந்தான் என்ன விஷயம் நான் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு ஏண்டா நான் சன்னியாசம் ராஜான்னு கேட்கறியே நான் ராஜ்யத்தை விட்டு வந்தாச்சு எனக்கு ஆசையா இருக்க அப்படியா தொகையில நான் ஒரு ராஜ்யத்தை சித்தி பண்ண அதுல ஆட்சி பண்ணி வந்தார் அப்படியே அதுல ஆட்சி பண்ண ஆரம்பித்தார் அவருக்கு ஆசை வரும்போது விழுந்துறார் அது மகள் மனம் சித்தி வந்துருச்சு அங்கே இருக்கு என்று சொல்லப்பட்டது அது வேற விஷயம் இப்படி கணவன் மலையும் காட்டிலிருந்து சொன்ன அதன் பிறகு சன்னியாசியாயே இல்லல் தெரிஞ்சாலும் சன்னியாசியா போறதும் உண்டு தீவிர வைராக்கியம் அந்த மூன்று வகையில போகிறது தீவிரத வைராக்கியம் அந்த மூணு வைராக்கியம் எப்படி மந்திரம் மத்தியமும் தீவிரம் தேர்வு பேரு மந்திர வைராக்கியம் பிரம்மச்சரியம் தீவிரம் நான் போறது தீவிர தரம் வைராக்கியத்தால் நாலு தரங்கள் தீவிரத வைராக்கியம் எடுக்க அதுல எந்த விதமான தீவிரதற்கு முக்கியத்துவம் உண்டு மற்றபடிக்கு மந்த வைராக இருப்பார்கள் ஆனால் தர்மசு இருக்க வேண்டியதுதான் அதே போல மத்திய மாசம் இவரத்தில் இருக்க வேண்டியதுதான் அதே போல வானப்பிர தீவிரமாக இருந்தா வானப்பரத்து இருக்கணும் தீவிரதம்தான் சன்னியாசம் அப்படி ஒரு படிக்கிற மாதிரினால இப்ப ஆசிரமங்கள்ல நடத்துறாங்கன்னு சொன்னா இப்படி மந்திரிகாரி போறாங்க விட்டுட்டு அவர்களை திடப்படுத்த ஆசிரமங்கள் அதுக்காக மகாரப்பிறகு சத்தகம் வைர தீபம் பாடம் வச்சிருக்கிறது போகும்போது கலக்கம் இருக்கும் என்ன உப்பு வந்துட்டோமே அங்கபுடியாச்சோ எவங்களும் இருக்கும் இவங்களும் போகலாமும் இருக்கும் அப்படி போனாக்கா அங்கேயும் அப்புறம் இழுப்பு கொள்ளதில்லை ஒரு கட்டாயம் கிடையாது இருக்காங்க சில பேர் வந்தவர்கள் தொடர்ந்து இருக்கிறதும் ஆரம்ப தொடர்ந்து இருந்தது கண்டுபோனதும் உண்டு கடைசி வரைக்கும் இருந்து ராமசாம் சாடியும் நடைசாமந்தவரும் உண்டு பல ரகம் ஆசிரமங்கள்ல இருக்கத்தான் செய்யும் ஏன் என்று சொன்னா எல்லாரும் உருப்படுத்தனால சன்னியாச பாகுபாடுகள் பலவிதம் இருக்கிறதுனால இந்த நிலையை சாஸ்திரங்கள் அங்கீகாரம் செய்திருக்காட்டு சொல்லப்பட்டது அதான் சொல்ல அடுத்த பாட்டு சொல்றாரு ி விட்டுமார அடுத்த பிறந்து வரும் யாவையவல் ஓங்கமுலை மாதவடு கூடுதல் மனம் கல்யாணம் இன்னும் சம்பந்தப்படல அப்ப கூட போகலாம் தீங்கு எரிஞானத்தை தகுதி உடைய நிலை தீவிரம் ஆகனால் போகலாம் சிந்தனை பெற்றால் அருகே போடலாம் ஓங்கி சவனாசேற்றால் சொல்லப்பட்ட அப்படிப்பட்ட நிலையெல்லாம் சொல்லியிருக்கு அதான் இதை வச்சுதான் சொல்றாரு ஏ ராணியே நீ சொல்ற சரிதா நான் வந்து மனிதன் தீவிர நிலை இல்லை இப்படி தீவிரம் கடைசியிடம் இருக்கிறேன் நீ சொல்லக்கூடிய நிலை எல்லாம் ஆரம்ப நிலைகள் மூன்று நிலைகளும் உடன்பாடுதான் மூணா இருப்பாள் சேர்த்துக் நான்காவது நிலை பெற்று விட்டேன் ஆனால் சேர்க்க முடியாது உன்னுடைய விதி விவேகம் ஏற்றுக்கொள்கிறேன் என்னுடைய இப்படி இருக்கிறது தெரி கொள்வர உள்ளதல் பிரபஞ்சம் சுத்தம் இருக்குற நித்தி கிடையாது நித்தியம் சுகம் சுத்தம் அதுக்காக நான் தண்ணியை இன்னும் நிலப்பா தான் போறேன் போ அப்படி இருக்கும் போது நீ வந்து சொல்றேயே சென்று கொண்டிருக்கிறேன் அப்ப எங்கது என்ன நீ கேட்கறியா அது சொல்றேன் நீ பதிவு ஆனால் கடவுள் சொல் கடைபிடிக்கணும் இல்லை என்றால் பதிவுரை இல்லைன்னு சொன்னா சொல்லப்படி ஆகப்படாது எதை உடையவள் ஒரு முறை உண்டு சொல்றது கேட்காம இருக்கிறதும் அதுவும் பதிவெடுதான் திருநெல் கண்டா சொன்னது கேக்கலையும் அடுத்த பெண்ணுடைய அவ்ளோதான் அது போன சரி எனக்கு பிடிக்கல வேண்டாம் ஒரு பெண்ண தொட்ட கைய தொடக்கூடாது அவ்ளோ அவ்வளவு அப்படி ரகம் அது இருக்கலாம் அதுக்காக அக்கம் பக்கம் வீட்டுல சொல்லி மானத்த விட்டும் போகல அண்ணியமா பொருள் ஆசையும் பண்ணல அப்படி ஒரு வைக்கிறதா சொல்லிருந்து மானத்தை வாங்கிருந்தா பதிவு நீ எந்த இடத்தை சேர்ந்தவோ சொல்லிட்டு கேக்குறவா இல்லையா அது கேக்குறாரு நாகமூலையா இருவரை தழுத்தல் விழுதமல நாடு தண்ணில் போகுது நான் சொல்றேன் நாட்டுக்கு போகும் அவளை விடுத்து என்ற விடுத்து எதிரவி போல் யாரும் ஆதவற்றவள் போல அகன்று போகான் என்றான் அங்கிருந்து சென்றான் என்று சொல்லப்படுது அதை உணர்ந்தாலும் அனைத்தல் அரிதாய தகைமையினால் எங்கேயே பதை பதைத்து அவனை நோக்கி மகாராத்திரவு இதுல நாற்பத்தி ஏழாவது பாட்டு பாட்டில மகாராணி மகாராஜாவை வாதம் பண்ணி பார்த்தது அவர் தக்க சொன்னார் கடைசியிலே அவரால் சமாளம் சொல்ல முடியாதனாலே பதிவு விரோதமா நடந்துக்காது அதுதான் கடைசி ஆயுதம் அதை விட வேற சொல்ல முடியாது சொல்லியாச்சு சொன்னதுனாலே கடைசியில் அதுதான் உனக்கு ஏன் அப்படின்னு சொன்னா தேக முதல் பிரபஞ்சம் முதலையும் அசைப்படுத்து வனம் செல்வார் என்று யம்ிரம் ஆனப்பிர சொல்ல போற மாதான அதிகாரிய நோக்கி சொல்லு அந்த மாதான அதிகாரிக்கு சொல்லல தீவிர அதிகாரி கிடையாது நான் இப்போ தீவிர வைரங்கி உடையவனா இருக்கேன் அதனால எனக்கும் பின்னால் வரக்கூடிய தகுதி உனக்கு இல்லை நான் சேர்க்க மாட்டேன் என்று விளக்கம் சொன்ன பிறகு அதுக்கு மீறி பேசுறது என்ன இருக்குன்னு சொல்லி அனுப்பாட்சி எதிர்ப்போல் அகன்று போவார் என்றான் இப்போது அந்த ராணி விரிவாய் உழந்தாலும் ஆனாலும் வைராக்கியம் இல்லை இட ஞானம் இல்லை பரோட்சம்தான் இருக்கு அவரோச்சம் இல்லை அர்த்தம் பதிவிலங்க நிற கணவன் எடுவிட்டு இருப்பதானது அறுதியாகி தகமையினார் சத்தியனால் நிறமா இருந்தா சிரமா இருக்கும் இல்லாத இறங்கியே பதை பதைத்தும் அவனையை நோக்கி மிக துக்கப்பட்டு மனமெல்லாம் பத பதைக்க செய்து அவனை பார்த்து தறியாது கதிரியே வினைதனியே நொந்துதான் தளர்ந்து நின்றேன் இக்கம் முடியாமல் தளர்ச்சி ஆகங்க என்று கொண்டு போற வரைக்கும் பாதிக்கிட்டே இருந்தா தெரியாது மறைந்த இடங்களில் மிகவும் முருகியை தேங்கி விழுந்தேன் அந்த போற வரைக்கும் பாடியிருந்து போனவரையும் மயக்கமடைந்து அப்படியே விழுந்துவிட்டாங்க ஏன்னா கவலை மிகுதியினாலே நிற்க முடியல சொல்லி விழுந்த பிறகு மீண்டும் அடுத்து பாடல்கள் சொல்லுவாங்க Here we go. விடுத்த உலகமே இருக்கவோ விழித்தான் பிரிந்தும் போல இருக்கிறதே எனக்கு எனக்கும் இணைதானும் இருபேருக்கு சம்பந்தம் இந்த பிரார்த்த நீங்க தெரிகிறது இந்த அளவும் நிற்கும் பிரார்த்தம் போச்சு போந்த உண்மை எக்காலம் காண்பேன் நான் இனி எனவே இனிமேல் எப்போது பார்க்க முடியுமே என்று புலம்பி வலது கொண்டு மாதும் அரமணிக்காக திரும்பி நகராதனின் மாதுளன் என்ற சார்புகள் எண்ணில் சார்ந்தனால் தாயார் வீட்டுக்கு போகல மாமனார் தான் போனாண்டு மாதுளன்னா மாமனார் வீட்டுக்கு தனக்கு கணவன் இல்லைன்னாலும் கனோனாக்கு பெற்றோர்கள் நகராஜனின் மாதுரன் தன் சார்பதினால் சார்ந்தனர் அரசு தேச நாடுகளும் இரவு பகலக நிலையே நிறையாகவிருந்த வருடமே சேர்ந்து பரபுருவின் உபதேசி அவர் பகர கேட்டுமாய் ஒருவரார் ஞானியாய் வீரனாகி அந்த மகாராஜா நகர் அரசன் அந்த நகர் எடுத்து நகர்த்து எல்லையை தாண்டி தேச நாடுகளும் அகன்று பக்கத்து ஊர்கள் எல்லாம் அகனன்று சென்று விசாரணை செய்யக்கூடிய எதிகளுடனே சன்னியாசிகளுடன் சேர்ந்து கொண்டு பரபூர்வின் உபதேசத்து அறியபூர் வினவிக்கவே குருநாதர்கிட்ட கேட்ட உபதேசத்தை மீண்டும் பரிசீலனை செய்து அவர் பகர அவர்களது பயிர் சொல்ல இவர் தெந்த இப்படி ஒருவருக்கு ஒருவர் உஷாவி கொண்டு சில காலம் இருந்தார்கள் அதன் பயன் என்ன திரமணமாய் ஒருவரால் கலங்காத பேதவாதிகளால் கலக்க முடியாத எந்த பேதவாத வந்து கலக்கினாலும் கலங்க முடியாத திடம் ஏற்பட்டது ஞானியாய் அவரோஷி ஞானியாய் வீரனாகி சொல்லக்கூடிய புத்தின் மூலமாக மனதை வெண்டவராக இருந்தான் அப்படிப்பட்ட ஜிடாபரோச்சி ஞானம் பெயரும் சந்தேபிரேதங்கள் சிறிது இல்லாத இடம் ஞானின்னு பெறும் எந்த வேதவாதியினாலும் மயக்க முடியாத இடம்னு பெயரும் அதனால தான் ஒருவராளும் அண்ணன் ஒன்றிய பேதவாத ஆளும் ஒருவராலும் கலங்காத கலக்க முடியாத மனதை ாய் என்ன இளபோட்ச அடைந்த ஞானியாய் வீரனாகி மனதை முழுமையாக விட்டு கொண்டவனாகி என்று இந்த பாட்டு நண்ணியோரும் தங்கையே தேட தருந்தி அங்கே ஜகமுலோர் பசி வரும்போது ஊருக்குள்ளே பிச்சை வரணும் அங்கே இருக்கிற காய்கறிகள் சாப்பிடலாம் அது இல்லைன்னா பிச்சை வந்து ஆகணும் பிச்சை நன்னி பிச்சையின் பொருட்டு மனைவோடு வரும் ஊர்களில் இருக்கின்ற வீடுகள் தோறும் அகமடைந்து அங்கை ஏற்றுவார் யாரு சாதாரண பிச்சை காப்பா பரம்பரையா பரம்பரையாண்டி பஞ்சத்துக்கு ஆண்டின்னு சொல்லுவாங்க பரம்பரை ஆண்டிக்கு பயம் இல்ல பஞ்சத்துக்கு ஆண்டியும் பயம் இல்லை இவர் என்ன பஞ்சத்தாண்டியா பஞ்சத்துக்கும் ஆண்டி இல்லை பரம்பரை ஆண்டியும் இல்லை என்ன ஆண்டி ஒரு உண்மையான ஞானமடைந்த அவர் எப்படி இருக்காரு என்று அகமமாக இருந்து சந்தோஷமா இருக்கார கரமே கையாக கரம் தளம் கை தளம் இடம் கை இடமா சாப்பிடுறது மதுகர பட்ச மதுகர பட்சை தேனி வந்து பல இடங்கள்ல இருந்து தேன் சாப்பிடற மாதிரி பல வீடுகள் சாப்பிட்றது மது சட்டியில வாங்கிக்கலாம் பாத்திரம் வாங்கிக்கலாம் மதுகிற பிச்சை அய்மான பிச்சைன்னு சொல்றது உண்டு அப்படின்னா குறிப்பிட்ட வீடுகளில் மட்டும் வாங்கி சாப்பிடுவேன் அய்மானவா கொடுப்பாங்க இப்ப இதுக்கு ஏகாம்பரம் அது அய்மான பிச்சைன்னு பேரு அது குறிப்பிட்ட வீடுதான் கிடைப்பாங்க அப்புறம் சந்தான பிச்சைன்னு பேரு மடங்கள்ல சாப்பிட்ற சாப்பாடுலாம் சந்தான பட்சான்னு பேரு சந்தானம்னா அர்த்தம் ஏற்கனவே பல பேர்கிட்ட பொருள் வச வசூல் பண்ணி பிச்சு எடுத்து அது ஒரு சொத்து மூலதனம் பண்ணி வருவாய் கொண்டு செய்கிறதுனால குடும்பத்துல பிள்ளைகள் என்ன உட்காந்து பிச்சை மதுவரை பிச்சை கரதலா பிச்சை சந்தான பிச்சை ஐமான பிச்சை என்று இவர் செய்யறது கரதலா பிச்சை அர்த்தம் அப்படி அகமகள் அங்கே அங்கை ஏற்று அறிஞ்சி அங்கே சாப்பிட்றதுதான் அப்படியே ஜனங்கள்லாம் பாருங்க ஜெகமுலவர் பேய் என்று எண்ணி தாடிமை தான் இருக்கும் தாடி சீகரிச்சியே கூட இல்ல கசாம்தான் இருக்கும் எப்படி இருக்க பேய் போல இருக்காம்பா அப்படிப்பா நேற்று இங்க வந்த ஒரு சாமி அவர் கிராமத்துக்கு போனாக்க பயப்படு பழங்க ஓடுவாங்க பேய் என்று எண்ணி சிரிச்சிட சிரிக்கிறாங்க அப்ப என்ன பண்றார் என்ன பண்றது நம்ம ராஜா இந்த வெக்கம் இல்லாமல் இகபுரத்தே இச்சையத்தே இகலோ இச்சை போல பாக்கியங்கள் பல்லோவிச்சை தேவலோ பாக்கியங்கள் எதுவுமே ஆசை கிடையாது இதுதான் ஞானத்தின் லட்சணம் ஏன்னு சொன்னா உகலோகிச்சை பரலோக இச்சை எல்லா இச்சைகளும் காலத்தில் உள்ளதுதான் ஞான காலத்துல நித்யா நிச்சயம் வந்த பிறகு சகலமும் நித்யா பகிர்ச்சி வித்யா திச்சை வந்த பிறகு அது இச்சை வராது பொய்ய நிச்சயம்னா யாருக்குமே ஆசை வராது மெய்ய நிச்சயம்னா ஆசை வராமல் இருக்காது ஆகவே பொய் தன்மை உறுதியானவனால அவர் இகவர தீட்சை அற்றினார் ஏகநாய் உலாவான் துணை கால சேர்த்துக்கலை பயமா இருக்கு பக்கத்தில் ஒரு ஆளு பரவாயில்ல நினைக்கல ஏக நாய் ஒருவன் எங்கே போகிற இஷ்டத்துக்கு போறது அவர் கட்டாயம் இல்லையா இந்த ஊருக்கு இந்த நேரத்துக்கு போகணும்ன்ற போகலாது என்று இஷ்டம் இல்லை எங்கே வேணா போக வர்றதுதான் காட்சி வேணும் நடக்கிறது தான் வெந்த வெந்த தின்னு விட்டு இது வந்தா சாகிறது அப்படி போல அவரு எதை கிடைச்சா சாப்பிட்டுட்டு சா வந்து சாவோம் எனக்கு ஆகவே இத்தகைய நிலையானது அந்த கத்துவானத்தை மகிமை சொல்லுது அப்புறம் ஏன் செய்றாருன்னா இனியம தேவை இனிமையா தேவை சரீர சம்பச்சனைக்கு ஆகப்படுத்தி ஆகணும் பிராரந்தம் இருக்கிறது சரி ஊக்கம் பிராரதமும் கூட்டி வீக்கணும் அது கிடைச்சா திருப்பி அடைஞ்சுக்கணும் அப்புறம் உடம்புக்கு மானத்துக்காக ஒரு துணி கட்டிக்கணும் அதுக்கு ஏதாவது குப்பை குளத்துல போய் இருக்கிற துணியெல்லாம் எடுத்து கட்டிக்க வேண்டியிருந்தேன் அப்படி சில காலம் இருக்கு அது வரைக்கும் இந்தியிருக்கிற பாவனை எல்லாம் போச்சு இப்படி எங்க இருக்கிற சுகம் ஆத்மாவே சுகடிமம் என்னை தவிர சுகம் விடுதிகிடையாது நான் அமைந்து அடிம இருக்கிறேன் என்ற அந்த நிச்சயம் மாறாமல் இருக்கிற காரணத்தினால வெளியில் நடக்கிற சம செய்திகளுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் சம்பந்தம் இல்லாம இந்த மனசு பழகி போச்சு பழகி போனதுனால எந்த பெற்றார்கள் எல்லாருக்கும் வரலாம் வருவான்னா எல்லாரும் போய் தன்னியாசியா இருந்து பிடிச்சிருக்க அவசியம் ஒண்ணும் இல்லை ஜனங்கரை போல ராஜாவாக இருக்கலாம் வியாபாரம் சொல்லப்பட்டிருக்கு வேலை பிரார்த்தாகும் ஆனால் யோகா அவர்களுக்கு ஆகுவாங்க மாதவும் செய்யணும் செய்வார் வாணிபம் செய்யணும் செய்வார் உறப்பாரையும் அநேகமானதாலே இதுதான் நாம நினைக்கப்படாது எந்த நிலை வந்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள் சாபான கொள்வார்கள் அப்படி இருக்கிறதுனால பிராரத்தை அனுசாரமாகத்தால் ஞானம் அடைந்த பிறகு வாழ்க்கையோடைய ஞானத்தை முன் எப்படி என்ன இருக்கலாம் ஞானத்தை பெற பிரார்த்தனை தான் மகாராஜாவுக்கு ஒருவனாக சமாதி விட்டு திரும்ப இருந்திருந்த இடங்கள் எங்கும் ஏகமே நோக்கி நின்றான் ஒரு இடத்துல இல்லாத ஒரு காரணம் சொல்றாங்க சாதாரண மக்களுக்கு சொல்லப்படுவது அவருக்குன்னு சொன்னியா சொல்லியிருக்கேன்னு சொன்னா மனதின் நிலையானது பழகிற தோஸ்தி பிடிக்கும் எது பழகு அது ஆயிரம் அந்த காரணத்தினால இந்த மனசுக்கு சிறிது கூட ஒன்று ஏற்படப்படாத அப்படி என்ன விடப்படாது என்று அவன் நினைத்து இருந்திறன் ஓரிடத்தும் இல்லையா இல்லை எங்கெங்கும் ஒருவனாகி எல்லா இடத்திலும் விட்டு விட்டு ஏகநாய் அதாவது விபத சன்னியாசம் பேர் பல தண்ணிகளை கொடுத்து யாத்திரை பண்ணிட்டு இருக்க விதி என்ன மூணு நாளுக்கும் இருக்கப்படாது சன்னியாசம் சொன்னாக்க படத்துக்கு விழுந்து விட்டு பிச்சை சாப்பிடுறது குடிசவன் பேரு அவன் எங்கேயும் போக மாட்டேன்னா வந்துடுவாங்க அதனால இந்த விபத சன்னியாசம் இருக்கிறதுனால இந்த இடத்துல இருக்கப்படாது என்பதை ஓரிடத்தும் இருந்தும் ஒருவனாகி திருந்திய சமாதி விட்டு திரும்ப இருந்தாலும் கூட மனமான எப்படி இருக்கு பிரம்மசுவரத்துல சமபாவனை அடைஞ்சிருக்கு நான் பிரம்மசுவரவன் பிரபஞ்சமித்தை பிரம்ம சத்தியம் என் நிச்சயம் ஒரு ஜடமா இருக்கு அது திரிந்து விட மாதிரி அடையலை உரைக்க உண்ணி இருந்து இருந்து இடங்கள் எல்லாம் எங்கே இருந்தார் அந்த எல்லாம் ஏகமே நோக்கி நின்றான் எங்கும் சமபாவனையாக பிரம்மபாவனையாக அகம் பிரம்மன் நான்கும் சொல்வன் என்ற என்ன நிச்சயத்தோடைய பார்த்து கொண்டு காலை சஞ்சாரம் பண்ணிக்கொண்டிருந்தான் என்று தோன்ற தோன்றி தோன்றும் நினைவில் என்று தோன்றியும் தோன்றும் தோன்றும் பொருள்கள் ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு இதுவரைக்கும் மகாராஜாவானவர் காட்டுக்கு சென்று தன்னுடைய மாணவர்களோடு சேர்ந்து உஷாவி ஒருவரால் கலங்காத ஞானியா ஜீரனாகி என்று சொல்லப்பட்டது பெற்றார் அவர் பசிதாகம் இந்தியா தேவை எல்லாருக்கும் உள்ளது பசிதாகம் மனதலம் கழித்தல் இதெல்லாம் தேவை முடிஞ்ச வரைக்கும் ஆடை அது ஓரளவுக்கு பாவனத்துக்கு இருந்தாலும் போதும் ஆனால் பசியாவது ஒரு நேரத்துக்காக போட்டாவணும் நீர் குடிச்சுடன் கடிச்சுன்று அவர்கள் பேய் என்று சொன்னாலும் சரி பைத்தியம் என்று சொன்னாலும் சரி எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு சானையோடு தான் இருந்த நிலை மகாராஜா விருந்தும் இப்படிப்பட்ட ஒரு தலைவது ஏற்பட்டது என்று வார்த்தை பெரிய தர்மம் இப்படி ஏற்பட்டிருக்கிறது பிரார்த்தம் பலவிதம் பெற்றி பூந்து என்பால் சொல்லப்பட்டிருச்சு அப்படிப்பட்ட அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அவர் அந்த இடத்திலேயே கையிலேயே வாங்கி அருந்து ஊருக்குள்ளே இல்லாமல் காட்டுக்கு வந்து நான்கு இருந்து கொண்டு இரவு அந்த சமநிலையை வைத்துக் கொண்டிருந்தார் என்றும் தங்கிதான் இருப்போம் ஒரு ஊர் இல்ல ஒரு கால இல்லையா பண்ணியிலே இருக்கிறது அந்த நிலையில பல போய் கொண்டிருந்தார் சொல்லி இப்போது அவருடைய மனோபாவம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சொல்றார் தோன்றியுடன் உலகம் தோன்றும் எங்கு தோன்றது என்று சிந்தனை பண்றார் தோன்றியுடன் இணைவு இல்லை அப்புறம் எண்ணத்துக்கு அணிவு உலகம் இல்லை என்று கண்டுபிடித்தார் எண்ணம் எப்போது தோற்றுதோ அப்போதோ உலகம் தோற்று அதனால எண்ணம் உலகத்துக்கு நினைவுதான் தோன்றிய பார்த்து ஆராய்ச்சி தோல்விடம் சுரூபத்தி அது எங்கே இருக்கு தன்னுடைய உண்மை சுரூபத்தில் தான் எண்ணமும் தோற்று வெளியிலிருந்து எண்ணம் வராதில்லை ஆத்மாவிலிருந்து எண்ணம் வருகிறது ஆத்மாவின் ஆசிரித்து மனம் இருக்கிறது ிதானிலே மனமானது எண்ணங்களாக பரணமடைகிறது ஆக எண்ணம் ஆத்மவனுதான் உண்டாகிறது என்று நிச்சயம் செய்தார் துவண்டியிடம் பொருள்கள் எல்லாம் சொல்லவில்லை என்று கண்டான் அப்படி இருக்கும்போது சொருபத்திலிருந்து எண்ணம் தோற்றுகிறது எண்ணத்தின் மூலம் உலகம் தோற்றுவது உலகமானது எண்ணத்துக்கு எண்ணமா இல்லை எண்ணமானதுக்கு எண்ணமா இல்லை அதனால இந்த உலகம் எண்ணமும் சொல்கிறேதான் சொலபத்துக்கு அண்ணமாக எதுவுமே கிடையாது என்று இப்படி ஒரு நிச்சயம் செய்தார் இதுதான் பாதசமான அதிகாரணிய பிரபஞ்சத்தை மித்திய நிச்சயத்து அது மித்தியா பிரபஞ்சமானது ஆத்மா கண்ணியம் இல்லை அதே போல பிரபஞ்சம் மித்தியம் நிச்சயத்து பிரபத்துக்கு அனிமே எல்லாம் நிச்சயிக்கிறது அது பாதசமான அதிகாரியம் தான் ஆக அந்த பிரம்மும் இந்த ஆத்மீமும் ஒன்று தான் நிச்சயிக்கிறது மிக்க சமாளியம் இப்படி ரெண்டு இல்லம் ஒன்று பொய்பொருள் ஒன்று மெய்ப்பொருள் மெய்பொருளோட வாஸ்தவ அபேதம் இல்லாமல் கற்பித அபேதமாக பொய்பொருள் இருந்து கொண்டே இருக்கும் அது உடம்பு விரியும் அது எப்போது அணியும் அது சொல்ல முடியாது எப்போ உற்பத்தி சொல்ல முடியாது இடைக்காலத்தில் சுருங்கிறது ஆராய்ச்சிக்கு திருஷ்டி சீட்டு திருஷ்டி சிருஷ்டி எப்போது திருஷ்டி ஏற்பட்டது அப்போது சிருஷ்டி அந்த உலகம் ஏற்பட்டது என்ற ஒரு கருத்தை இந்த பாட்டை விளக்கினார் ஆகவே திருஷ்டி சீட்டுவாதம் உலகம் தோற்று ஏற்கனவே இருக்குது என்ன பார்க்குது அப்படிங்கிறது திருட்டி திருஷ்டி உலகம் ஏற்கனவே கிடையாது காணுவது நஷ்டம் அடையுது அப்படி போல இந்த உலகமாக எப்போது நாம் பார்க்கணுமோ அதுதான் திருத்தது அப்போ உற்பத்தி ஆகுது அப்ப நஷ்டம் அடைஞ்சிருது இது திருஷ்டி எப்போதோ அப்போது திருஷ்டி திருச்சி உற்பத்தி ஏற்கனவே திருத்தி இருக்கிறது ஈஸ்வரனாலே செய்யப்பட்டது அதை இப்போ அதோட சம்பந்தப்பட்டு வாரம் பண்ணிக்கிறோம் இது திருப்தி திருஷ்டி வார்த்தை இப்போ சொல்றார் அப்படி இது எது வச்சுக்கிறது ஆரம்பத்தின் சாஸ்திரங்களும் கிருமசிஷ்டி சொல்லக்கூடிய திருத்தி அளவிற்கு தான் கொள்கை தான் வச்சுக்கணும் அதுதான் எல்லா அதிகாரிகளுக்கும் பிடிபடம் அதன் பிறகு இந்த கருத்து உடன்பாடு ஞானிகளுக்கு மட்டும்தான் ஞானிகளுடைய நிலைக்கு சகலமும் விவகாரம் ஏற்பட்டதோ பார்வை ஏற்பட்டது அப்போது அதை பற்றி ஆளுங்கிறது ஞானிகளுக்கு தான் அது அனுபவம் அது மற்ற அஞ்ஞான காலத்துல அபியாச காலத்துல ஈஸ்வனால் சீட்டிக்கப்பட்ட உலகம் ஒன்று உண்டு உலகத்தில என்ன செய்யணும் ஒன்று இது புண்ணியவாதிகளாக செயல்படுகிறது என்ற கொள்கை உடன்படணும் ஒரு வழியும் இந்த கிரும சீட்டு வழி சொல்லப்பட்டது வேறாக விட்டு விட்டு வாரம் சொல்லிருக்கிறார்கள் முடிச்சிருக்க அதே மாதிரி வேதாண் விழாமல்ல இப்படி ஒன்றும் இல்லையா சந்தேகம் வரக்கூடாது அப்படின்னாலும் சொல்லி வச்சிடணும் சொல்லி வச்சுட்டா ஞானத்துக்கு பிறகு அது அலுவலத்துக்கு வரும் அது வரைக்கும் அலுவலத்து வராது இப்போ அதை வாதம் இருக்குன்னு தெரிஞ்சிட்டா போறேன் அவ்வளவுதான் இங்க இருந்து பார்த்தா வீடு வாசல் எல்லாம் தெரியுது மலை மேல ஏறி பாருங்க அந்த நிலைக்கு போன பருவாது மலை மேல ஏறி பார்க்கும் போது தெரியும் அப்போ ஏறினவங்களுக்கு அதை அனுப்ப முடியும் ஏறாதவர்களுக்கு பல விதமா இருக்குன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படி போல இதே கிரம சிருஷ்டி என்று சொல்லக்கூடிய சிருஷ்டி ரீத்திவாதம் இருக்கு அதான் எல்லாம் உடன்பாடு அபியாசம் நாம அதெல்லாம் ஏற்க வேண்டியதான் அனுபவ காலத்துல ஒரு உடன்பாடு இன்னும் அதிகமாக சொல்ல போனால் உன்னோர்கிய சிருஷ்டி என்று சொல்வது திருஷ்டிக்கு அந்நியமாக திருஷ்டி கிடையாது என்பது அது திருஷ்டி ரேவ சிருஷ்டி என்று அப்படிங்கிறது இன்னும் சாத்தாமல் சுருக்கமாக ஒரு பாட்ட தூண்டி போயிடுவாங்க என்பது கணக்கு அதனால தோன்றியிடும் பொருள்கள் எல்லாம் சுறுமையை என்று கண்டா எல்லா பொருள்களும் உண்மை சுரபமாகிய அதிஷ்டமாகிய பிரமத்துக்கனிமை இல்லை என்று நிச்சயம் செய்தான் தோன்றிடும் தோன்றியே என்பமாக தோன்றிடும் அதனால் அந்த சொரூபமே என்று தோன்றிடும் சொரூபம் தன் மீ தோன்று மீத சத்தே என்று தோன்றிடும் சொரூபந்தான வேந்தோன் தோல்வியே விலங்கியே இன்பமாகி ஆனந்தமாகி தோன்றிடும் அதனால் இருக்கிற காரணத்தினால் அந்த சுருமையே என்று அதற்கு அடிச்சாணமாக பிரமார்த்து தோன்றிடும் சுரூபம் தன்னில் அப்படி பார்க்கக்கூடிய அந்த அடிஷானமாகிய பிரமத்தில் தோன்றும் இது அசத்தே என்று புலப்புழக்கின்ற இவை எல்லாம் வித்தை என்று தோன்றிடும் சுரூபம் தானாய் அப்படிப்பட்ட அடித்தான சைதன்யமாகிய பிரம்தனக்கு அனிமில்லை என்று கண்டு சுரூபம் தானாய் புழக்கமற்றிருந்தான் வேந்தன் சிறுவட கலக்கம் இல்லாமல் மாறுபாடு அறியாமல் சத்திய விரதம் இல்லாமல் அது இனமா இருக்கிறது அடிப்படை இதற்கு அடிச்சான பிரமசோரம் இருந்தது அத்தை பிரமசோர்த்த நிலத்திலே தோற்றினாலும் கூட இது மித்தைய ஒழிய வாஸ்தவம் அல்ல மித்தியாத்வ நிச்சயத்தினால பாசமான கருணியத்தினாலே அதிர்ஷ்ட அன்பு இல்லாமல் இருக்கிறது அதிஷ்டான நானாக இருக்கிறேன் ஆகவே நான் பிரம் சரவான் பிரம்மம் நான் நான் பிரம்மன் என்று இப்படி அபேத பவானி போத புரோதம் குறுக்கி நல் சொல்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு விசாரம் செய்தவர்களாய் அந்த ராஜனானவன் உடன்பாடு என்ற நிலையை பெற்றிருந்தார்கள் இரண்டு சித்தி உடன்பாடு என்று வடிவலமாக வாண்டும் பார்வைட்டின்றிசி நிலைமையை வெற்றி வேந்தார் வடிவமான சன்னியாசி என்ற முறையில இந்த நாட்டு முழு சஞ்சாரம் பண்ணுகிறார் என்ற அர்த்தத்தை பார்க்கிறார் அப்படி இருந்தாலும் கூட மனமானது எந்த விதமான மாறுபாடு அடைவில்லை வெளியில உள்ள கவர் எந்த மனம் இடம் கொடுக்கவில்லை என்பது கடினும் சென்றும் நகரங்களிலும் போவார் அதே மாதிரி காணகந்தோரும் அருந்த காடுகளுக்கும் செல்வார் படிவளமாக வந்தும் படினா உலகத்து மக்கள் எல்லாம் படித்திருக்கிறதுனால படி என்று இடவாகவே படிவளமாக வந்தும் இந்த உலகத்தை வளமாக சுற்றி கொண்டு வந்தும் இருந்தும் கூட பார்வை மாறாட்டம் இன்றி அவருடைய உள்ளத்திலே சம்சார பந்தம் இதிலே சத்துத்தன்மை சுகத்தன்மை இந்த உலகத்தின் கண்ண கேடவே கிடையாது அவர் தோற்றவே இல்லை பார்வை மாறாட்டம் இன்றி மடிவரா மனத்தனாகி மடி சோம்பல் அப்படி இருந்தாலும் கூட மனவான சுருத்திருப்பார் வழியை சோமர் அடைவில்லை மாசிலா நிலைமை பெற்று சந்தே விரதங்கள் என்று சொல்லக்கூடிய குற்றம் இல்லாத விலைமை அடைந்தவராய் முடி உடி வேந்தர் வேந்தன் உண்மையை கீழம் தரித்து எதிர்களுக்கெல்லாம் வேந்தனாக இருந்த ராஜனானவர் இப்போது முத்தியே வடிவமானான் விடுதலையே அதாவது மோஷன் மோட்சார் ஆனந்தமா இருக்கிறார் ராஜன் இமை விட இல்லை சத்தியமாக விழி தன்னிடமதில் சென்னை சுத்தி செய்தாகி சுய ஜோதியாக ஒருவரிகாத்திய நிலைமையை பெற்ற அவர் உணவு நிமிடமாக சொல்லி இப்போது அவரை பற்றி இன்னும் முக்கிய வடிவமான மோசமே சொல்கமா இருக்க ிகளுக்கும்ி செய்த எனக்கும்ிக்கலும் என் வேறு ஞான ராஜன் உலகராஜன் இப்போது ஞான உலகராஜன் இப்படி சத்தியமாகியில்லாமல் இடமாக சிந்தித்து அதிர்ஷ்டான தன்னை ஆரோகமாகிய ஆபாசமாகிய தன்னை சுத்தி செய்து பிரஜோன சமோகனங்கள் எல்லாம் போக முடியாத அனைத்து மா சொல்ிய சுயம் ஜோதி இந்த ஜோதி உண்மையின் உற்பத்தியானதல்ல எல்லாருமே சுயமாக இருக்கின்ற ஜோதி அவர்கள ஜோதி நிலையை தான் விரும்பவராய் மகிழ்ச்சியோடு இருந்தார் என்று மகாராஜா என்று பாவன் கண்ண அபேத பாவன் கற்பித சம்பந்தத்தோடு கூடிய பிரம்மஸ்வரமானது அன்பில் என்ற உதாரணத்தை ஒன்றும் தான் இந்தியாவில் ஒரு உரம்பொருளாகிய பிரம்மஸ்வராகிய தன்னை தவிர பேர் இல்லாத அந்த இடத்தில் பிரபஞ்சமான எப்படி இருக்கு தோண்ட அழியக்கூடிய கற்பிணம் என்றும் அதுக்கு காரணம் வேறு பூட நம்மது போல தங்கம் தான் இருக்கக்கூடிய நகைங்கிறது கிடையாது நகை தோட்டுகிறது சொல்லும்போது நகையான தனியா ஒன்னு பிரிச்சு காட்ட முடியாது சொல்லுவோம் விசாரணை காலத்தில் அது தங்கம் தான் பொண்ணை தவறி வேறு கிடையாது அப்படிப்பட்ட பொன்னையின்றி வேறு இல்லை என்பது நகர பிரபஞ்சத்தை பாதம் மித்திய நிச்சயத்து மித்தியம் என்றாலும் அது வைச்சாணத்துக்கு அமைவா இருக்க முடியும் எப்படி இருக்கும் ஏகத்துவமா இருக்கும் ஏகத்துவம் சொன்னா கர்ப்பிதம் இல்லையா வாச எப்படி தங்கத்துக்கும் இந்த நகைக்கும் கர்ப்பி சம்பந்தம் நகை என்பது ஒரு தோற்றம் தான் எந்தவாக தோட்டாலும் தங்கம் தான் இருக்கும் அப்படிப்பட்ட தோற்றமாக இருக்கின்ற அது தங்கத்துக்கு அன்னியமாக இருக்க முடியாது அதனால இங்கே அயர்ஷ்ட பிரமத்துக்கு அன்னிவாக ஆரோக்கியமாகிய பிரபஞ்சம் இல்லை என்றும் அப்படி இருந்தாலும் கூட அது கற்பி சம்பந்தம் இல்லை வாச சம்பந்தம் இல்லை அத்தகைய பிரம்மஸ்வரூபம் நானாக இருக்கிறேன் என்ன தேர்வு வேறு எதுவுமே கிடையாது என்று இந்த ஏகம் என்று சொல்லக்கூடிய நிலையம் ஏவ அத்வைதம் ஏகம் ஏவாத்வீதம் ஒன்று ஒன்றே இரண்டு என்ற உலகின் உணர்ந்திட்பந்தமாகும் உலகினைத்தானேயாக உலர்ந்திட் உத்தியாகும் இலகிட தோன்றலெல்லாம் என்ன நை வேண்டும் நீ இலகிட கண்டு வேற இருந்தன இளமை வேந்தன் இருபத்தி எட்டு சிட்டின்னு சொல்லுவாருன்னா பார்வை பார்வைக்கு அந்நியமாக எதுவுமே கிடையாது யாருக்கு இப்போது உலக தோட்டம் உண்டாகிறதோ அந்த பொருள் தோற்று அதற்கு முன்னது இது பிடிபடாது ஏற்றுக்கொள்ள வேண்டும் திடிக்கப்பட்ட உலகம் ஒன்று அந்த உலகத்தில் மாயினுடைய அம்சங்கள் ஆகிய மனங்கள் ஓடி உள்ளன அதிலே ஒரு மனமானது அடையும் போது சிந்திக்கப்பட்ட பிரபஞ்சமெல்லாம் என்றும் அதை கண்டுகொண்டிருக்கிறேன் அப்படிப்பட்ட நிலை உணர்ந்த பிறகு இவர் இருந்த நிலையிலே சொல்லக்கூடிய நிலை இது உலகினை வேற ஏதாவது உணர்ந்திடில் பந்தமாகும் உலக வேறு நான்கு ரெண்டு தைரமாக உலகினை தானே இல்லை கற்பி சமூகத்தினால ஒன்று நிபியாகும் பிராப்தி உண்டாகும் இலகிட தோற்றம் எல்லாம் என் நினைவி என்று எண்ணி இப்போது காணப்படுகின்ற இந்த தோற்றம் எல்லாம் எண்ணத்துக்கு கண்ணிமா இல்லை என்று நினைத்து உலக கண்டுமையான செல்வன் திறனாந்தியினால் ஆசான் சோக முயற்சியுடனே தொழிலான வறுமையானால் ஞானத்தின் பெயர் நான் சொல்லப்பட்டுள்ளன கிருதிகரித்தாப்தி பிராப்தியத்தின் பிராப்தியம் என்ற நாலு பயன்கள் கிடைக்கும் நாலு பயன்கள் ஞானம் தினஞானம் வந்தாக வருங்கிறது சாத்திர தமதப்படுத்தி இந்த பாட்டுல முதல செய்து முடித்தவன் என்பதை அறிமுகப்படுகிறார் இனிமேல் செய்யத்தக்கில்லை என்ற ஒரு எண்ணம் உண்டாகும் காலத்தில் அப்படி கிடையாது அதிசயணும் விஷயமும் எதிர்கால சிந்தனைகள் ஏராளமா இருக்கும் ஞான காலம் அதாவது தலைஞானம் வந்த பிறகு செய்யத்தக்க எதுவுமே இல்லை எனது போது சுகத்தின் நிமித்தமாக எந்த காரியம் செய்ய வேண்டியது இருக்கு எதுவுமே கிடையாது என்பதை சொன்னார் ஏக சக்கரமதாக இருந்த அரசால்வோன் ராஜா இந்த போலவரத்துக்கு ஆட்சிகிறார் அவருடைய செல்வமும் செல்வ போகமும் திரளமாம் அவருடைய போக பாக்கியங்கள் எல்லாம் திருமூக்சமான போதநாட்டு அரசியற்கை ஞான நாடு சொல்லக்கூடிய ராஜ்யம் இருக்கு அவருடைய இயல்பானது எவ்வளவு இருக்குனால் ஆசான் உபதேசத்தால் அந்த சோகமற்ற நாடு எழுதி என்ன யுக்தியினாலே உத்தேசத்தாலே இவ்வளவு செய்த பிறகு அது பிரதிபந்தம் இல்லாமல் இருக்குமே ஆனால் வரும் வந்த பிறகு சோகமற்ற நாடெழுதி கலப்பில்லாத அந்த சாம்ராஜ்யத்திலே கடைய திருப்தி எதுக்கு கிடைக்குதோ அது போதுங்கிற இடமும் ஏற்பட்டு போச்சு அந்த கவலையும் இல்லை சைரிய சம்பராச்சனை கவலை இல்லை தன் பிற்காலத்தில் வாரிசுகள் சேர்த்து வைக்கணும் என்றும் எல்லாவற்றிற்கும் மேலா போலாசை இருக்கு அதையும் கிடையாது மானாபிமானம் எல்லாம் போச்சு எதை குறித்து ஏன் செய்ய வேண்டும் எந்த தோடும் செய்ய வேண்டிய தேவையில்லை அந்த ஒரு மனப்பரிபாவம் வந்துடும் இனி மகாராஜா பெற்றார் என்றும் சந்தம்சம் கற்பத்தாலே சாலமாக அந்த மாதிரியோட பொருள் என்று நோக்கி அந்த தற்பே மகாராஜ் ஐம்பத்தி ஒன்பதாம் போட்டு மகாராஜானவர் வைராகி விடவராய் கஞ்சாணம் பெற்றவராய் பாட்டுக்கு சென்றார் காட்டிலே இருக்கூடிய பிரார்த்தம் அவர்கள் இருக்கு உலகத்துக்கு எல்லாம் ராஜாவா இருந்தாலும் கூட பிரார்த்தமானது காட்ராஜாவ நிலையும் இருக்கு அந்த விதம் பிரார்த்தங்கள் அதில் ஒரு விதம் இருந்தாலும் எந்தவிதமான மன மாறுபாடு இல்லாமல் ஆனந்தமா இருந்தார் என்பதை இப்போ அவருடைய திருப்தி அபேதி வாஸ்தவமாக இந்த உலகம் இல்லை என்றும் பிரம்மத்தோடு கற்பித அபேதமாக இருக்கிறது என்றும் ஒவ்வொருவரும் அவருடைய திருஷ்டிக்கு தன்னாக உலகம் இல்லை என்றும் அவரவர்கள் உணர்வின் மன்னமே இந்த உலகத்தில் வளர்கிறார் என்றும் அந்த உணர்வு அவர் செய்து முடித்தார் ஒரு ஜன எப்போ சொர்களை பதநீத்திகள் இந்த சிந்தனை உண்டாகும் பதவி ஆண்டா அடிமை மயமாசை எல்லாம் உண்டு சொர்க்கிய ஏராளமா இருக்கின்றன பதவியில் எதுவோ சக்கரவின் பதவியாக இருந்தாலும் சரி அமைதி நல்லா இருக்கு என்று எதிரியை பார்த்து தவிர வேறு இல்லை சிந்தனை விஷால மனித தெரியும் ஒழிய சாதாரண எல்லாருக்கும் வந்து அதனால தத்துவ ஞானம் வரும்போது பொருள் மீறி விடுகிறது அந்த மனசானதுனால எங்கும் நிறைந்த ஒரு வரம்புதான் நான் என நிச்சயம் ஏற்படுகிறது நித்தியத்துவ நிச்சயம் என்ற பிரபஞ்சமானது அந்நியமான எப்படி அந்நியம் என்று சொன்னால் கற்பிதமாக வாசியம் இல்லை ஏனென்றால் ஆபாச அதாவது தோற்றமா தோன்று போல் எல்லாம் ஒரு ஆதாரத்துல பாம்பு தோற்றாது பாம்பா தோற்றம் மந்தாங்க பலனும் யோகிதை எங்கை அனுபவிச்சு நான் சொல்ல முடியாது எப்படி போகுது சொல்ல முடியாது முடியுது விசாரத்தாலே அது நீங்க தோட்டிக் கொண்டு இருந்தாலும் கூட அவட்டைகள் எல்லாம் உதாசீனப்படுத்தக்கூடிய நிச்சயம் உண்டாகுது ஞானத்தினாலே தனிநாள் பெற்ற இந்த மாயை மாயா சம்பந்தமான காரியங்கள்னாலே அடுத்த எதுவுமே கிடையாது உலகத்திற ஒவ்வொரு செயலுக்கும் பிரித்து பலனை எதிர்பார்த்தால் செய்வதாமம் செய்வது கிடையவே கிடையாது நாம சொல்றோம்னா நாமும் அதிக பரித்து பலனை எதிர்பார்த்து செய்யணும் காமியமாக செய்யக்கூடியவர்கள் அல்ப பலத்துக்காக ஆசைப்பட்டு செய்கிறாங்க வேண்டாம் நிஷ்காமம் செய்யக்கூடியவர்கள் அதிக லாபத்துக்கு ஆசைப்படுறாங்க அது அதிக அப்புறம் எதுவும் வேண்டாம்னு இச்சம் அனைவரைக்கும் கிருத்தியம் இருக்கத்தையும் செய்யும் கிருத்தியம் சேதனை செய்து அப்போதான் வரும் அது வரைக்கும் மகிழ்ச்சி அனுமதிதான் இருக்கும் மகிழ்ச்சி அனுமதிதான் சுற்றி வரலாம் கிடையாது திருப்தி என்பது அனுபவம் திருப்தி தலையற்ற திருப்தி அது இங்கெல்லாம் திருப்திகள் வரும் இன்னைக்கு இருந்து நாளைக்கு போயிடும் நாளைக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஆகிட்டு போயிரும் நாளைக்கு அது வெறும் தோற்றம் வெறும் போய் பாம்பங்கிறது தலைப்பக்கா பாம்பா தெரியுது வால் பக்கம் பாம்பு காதல் ஜலம் கிழக்கு ஜலமா தெரியுது நேரடியா ஜலமா கிழக்கு தெரியுதுப்பா அப்படினா முடியுமா ஜலம் முழுவதும் மத்தியதான் தோற்றம் தான் போல தேகாதி பிரபஞ்சம் முழுமையும் தோற்றம் எங்க தோட்டது தான் தோற்றம் என்ன கர்ப்பியூ அபேதம் இடத்துல கர்ப்பு இல்லை காலம் காட்டலும் காட்டல கர்ப்பு சொல்லல காரை விவரத்துமே இல்லை ஏதோ பதத்துக்கு அர்த்தம் பண்ணா பரவாதம் உண்டு சரி ஏதோ ஒரு பிரார்த்தம் நடந்துச்சு அவசம் என்று எந்த நிச்சயம் அப்போது சத்தி பசி அதே நேரத்தில் கட்டகாச மகாசி எப்போதும் ஆனா பிரிச்சு போல தோற்று அப்படி போன இங்கு வாசேதமுடைய கொண்டம் இப்படிப்பட்ட நிச்சயம் வரதுனால செய்து கூட சந்தீபம் ஏதாவது செஞ்சு லாப அடையும் ஆசை வர்றதில்லை இந்த நிச்சயம் மட்டும் இல்ல அத்தியும் சுக வடிவம் உலகத்திலே சுகத்தை அடிப்படையாக எல்லா விவகாரங்களும் செய்யப்படுகின்றன அது சுக வடிவமா இருக்கு அறிவடி அறிவடிமா இருக்கிற குறையும் கிடையாது அடிப்பட மகாராஜ் வந்திருக்க நமக்கு இல்ல மகாராஜா முடித்த வந்த பிறகு பரவிய நினைச்சார் பந்த வீடு என்றும் இல்லை பரம்பொருள் ஒன்றிய என்றும் தம் தம் சங்கற்பத்தாலே சால மோகிப்பர் அவர் யார் தீங்குவாங்க பரவஜானம் வந்தோம் இல்ல இது எல்லாம் தான் பாரம்பரியாங்களே அதான் தப்பு பரவ ஒத்துக்கணும் அஞ்சாவது படிச்சவரை அஞ்சாவது படிச்சு ஒத்துக்கணும் நான் என்ன சூட்டு கோடி போயிட்டு இருக்கேன் அஞ்சாவது கேவலமா இருக்குற எப்படி இருக்கணும் அபரஜானம் வர்ற வரைக்கும் பரோட்சானம் தேவைங்கிற நினை நிலை இருக்கணும் அப்படி நினைவில் இருந்து அவரோட பாடுபவாயால் அவர் நல்லவர் அவர் முக்கிய அடையலாம் அப்படி நான் அடைந்தேன் என்று சொன்னார் நாமே என்று சந்திரம் நோக்கி அந்த கற்பரம் தானே ஆனான் அந்த மாதிரிகளும் இல்லா அரும் பொருள் உற்பத்தி நாசமில்லாத ஒரே பெரும் பொருள் அது எப்படி நாம் இதுதான் சப்பலச்சியார்த்தன் கற்பிதாபேதம் பிரபஞ்சத்துக்கும் பிரமத்துக்கும் பஞ்ச கோஷங்களுக்கும் மூன்று சரீரங்களுக்கும் கற்பிதாபேதம் கோடசனுக்கு உண்டு அந்த கோடசன் நானாக இருந்ததுனாலே இந்த பஞ்ச கோஷங்களும் அவசங்களும் கற்பித அபேதமாக இருக்கிறது எப்படி சம்மந்தப்படுத்தா அது சம்பந்தம் எந்த தீம் கிடையாது போல என்னால உடம்பு பண்ணி போறதுனால அழிக்கிறது தோற்றம் கவல இருக்கிறதுனால அங்க தண்ணி இடம் இருக்கிறது இல்லை சொப்பனத்தில் கைகால உறுதியாக சொப்பனம் இல்லை ஜாகிரத கைகள் முடியவில்லை செத்து போனதாக கண்டுபோனே யாரும் சாகவே இல்லை ஒரு தோற்றம் அப்படிப்பட்ட தோற்றம் இருக்கிறதுனால என்ன லாபம் ஆனந்தம் தான் லாபம் இப்படியும் மாயின் பரணம் அடைகுது அறிவ சாமர்த்தி குருக்கு என்று இதை பார்த்து அரிசித்தக்க ஒரு சந்தோஷம் உண்டது அதே சந்தோஷம் தான் பயன்படுமெல்லாம் அனுபவம் நாமே என்று சந்தோஷம் நோக்கிய தற்பே என்னாச்சு அடைந்தேன் ஏற்கனவே கூட தினப்பிரமும் ஒன்றே தான் எப்போது ஒன்றுதான் கடகமாக எப்போது ஒன்றுதான் தினவுமா கடத்த சுத்தி இருக்கிற ஆகாய் தண்ணீர் பொருள் வைக்கலாம் சமையல் பண்ண செய்யலாம் ஆகாயம் உபாதினாங்க மனசு உரிமையா இருக்கு அது போல அந்த மனமானிய கடன் போல இருக்காது மனசு உண்டாக்கலாம் மனத்தை உண்டாக்க இருக்கிறதை மூச்சுக்காக மூச்சு தன்மை அல்லது மூச்சு வேண்டாம் சொர்க்கு மூச்சு பண்ணலாம் இப்படி எத்தனை விவகாரங்கள் ஏற்படுற அதனாலே குடத்தன் வேற போகவில்லை பெண்ணீர் காசுனாலே அந்த கட்டாக சூடு வேறது இல்லை இப்ப என்ன சூடு நீர் தான் சூடு மனம் சூடறது அவ்வளவுதான் காட்டு சுடுதா காட்டு சுடம் காட்டு சுடம் ஆகாயம் கூட அது போல இங்கேனால மனசுதான் சஞ்சரப்படுதான் ஆத்மா சஞ்சரப்படுவது இல்லை பசிதாக பசிதாக பிராண தர்மம் பசி கோபம் பயம் துக்கம் சுகம் காமம் கோபம் தோலை செய்வதற்கு ஆசை உடனே நிச்சயம் இதுக்கு வாரம் இருக்கிறேன்னு இதெல்லாம் தனக்கு புறம்பா இருக்கிறதுனாலே நான் அல்ல இருக்கிறேன் என்று ஞான நிச்சயம் உண்டாது புறம்பா இருக்கு ஆகாயத்து புறம்பாக ஆகாயத்துக்கு கடாகாசுகள இருக்கின்ற பொருள்கள் புறம்புவதே இல்லை ஆகவே அதுபோல் இங்கே கோடசனை ஒட்டுவதே இல்லை கோடசனின் அந்த மனதோட உறுதிதான் இருக்கு இருந்தாலும் ஒட்டுவதில்லை இப்படிப்பட்ட ஒரு விசாரத்தினால வரக்கூடிய ஞானம் என்று ஞானம் தான் இங்கே பிரம்மஞானம் என்று பெயர் சத்ய ஞான ஒன்று அடைந்தத்தின் பிராப்தியம் கண்டசாமி நியாயம்தான் பத்தாம் போல தான் பத்தாம் கிடைக்கும் இல்லை ஆவணம் கிடைக்கும் இல்லைகரம் போல அந்த கடுமையை கட்டவும் அவுக்கும் இல்லை கட்டுறதா ஒரு பாவனை அவர் பாவனை அதுபோல இவர்கள் வந்து பானம் அடித்திருக்காங்க அதே தத்துவ உடல அடைஞ்சதா ஒரு பானம் பண்ணா அப்பதான் தெரியுது வாசமா பண்ணவே படம் இல்லை பட்டதா ஒரு பானம் வந்தது என்ன பார்த்தீங்களான்னு அப்பதான் தெரியுது அப்படிப்பட்ட ஒரு நிலை ஞானமா இவ்வளவு விளக்கம் தேவை இருக்கிறது எடம் இருக்கும் சூழ்ந்திருக்க கிள்ளியின்பு தோன்று தினத்தாசம் போல ஒல்லையா மிரமம் நூலால் உற்றது போலே தோன்றும் எல்லையெல்லாம் இப்போது இருந்து வாழ்வேன் அப்படிதான் ஒப்பு மண்ணெல்லாம் எடுத்துக்கிட்டா தோற்றம் அப்படி போல ஒல்லையா மிரமம் நூலாற்றது போலே தோன்றும் அப்பா ஏதா இருந்தா படிச்சிருந்தாப்பா ஞானம் வந்தது இப்பதான் நம்ம பிரமே சொல்ற மாட சொல்லுதல்ல அது ஒரு பிரதமர் பெருமை தான் வருஷம் நூலால் நூல் துணை தேவையை உண்டாக்கலாம் தெரிஞ்சுக்கோன்னா அவ்வளவுதான் வழிகாட்டுல நியாயப்படுத்த அவ்வளவுதான் பத்தாமாவது நரம்பு ஞாபகத்துதான் கனசாங்கன்னு ஞாபகப்படுத்திருந்தான் கழுனியும் ஞாபகப்படுத்தணுதான் எல்லாம் ஞாபகப்படுத்திருந்தான் இப்படி ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சாசனம் ஏதாவது சாசனம் அப்ப ஏற்கனவே அபேதமா இருக்கின்ற ஒன்றை இருந்து கொண்டு மாட்டாமல் நடத்துகிறது மாய் மாயா காரியங்கள் அது எப்படி வந்தது அது எப்படி வந்ததோ எப்படி பண்ணா போயிடும் அதற்கு ஆதி இல்லை அந்த வந்தது நாசம் அடையும் இந்த விசாரம் ஞானம் இதை அடைந்ததுனால பிரார்த்தத்தின் பிராபர் இரண்டாவது பேரும் எப்படி தத்தையானது விசாரிச்சா ஓடி போவாது கத்தி கல்லன் போல விசாரம் பண்ணா கல்லன் ஓடி போயிருந்தான் அவ்வளவுதான் ஓடிய போயிருவோல இந்த ஞானம் வரங்க எங்கயும் வரதும் இல்லை போறதும் இல்லை இருக்கிறது தான் மறந்து போயிட்டான் அவ்வளவுதான் மறந்து ஞானப்படுத்தா வேலைதான் துணை பண்ணது குரு சுகத்தனை பண்ண சாதனங்களா அது துணை பண்றதை கிடையாது இருக்கலாம் வியாபாரம் இருக்கலாம் கசாப்படை வியாபாரம் சொல்லப்படுது ஞானிக்கு அந்த பன்னீர் கணவன் சேவை பண்றான் அப்படியே இருக்கலாம் இல்ல தச பகிர மூணு ராஜ்யம் கிடையாது அதுவும் சரி மகரமெல்லாம் போயிட்டாரு அதுவும் சரி கஷ்டம் பண்ணாரு திருப்பிட்டாரா கிடையாது வியாபாரம் பண்ணீங்களா வியாபாரம் பண்ணுங்க வேற வேணாங்க வியாபாரத்தில் போது மத்தவங்க வியாபாரம் மாதிரி சீக்கிரம் மணக்கார புத்திராடு தேவையில்லை ஏமாற்றும் தேவையில்லை களப்படும் தேவையில்லை இந்தப்பா இந்த மாதிரி இருக்கு இந்த வேலை அவ்வளவுதான் எடுத்துப்போம் அவ்வளவுதான் வியாபாரம் ஆகலையா ஆக வச்சா போட்டு இருக்கு சாப்பாடு கிடைச்சா அவசியம் சாப்பாடு பணக்காரன் ஆகணும்னு கூட வியாபாரம் அதிகமாக கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணா ஓட்டம் வச்சிருக்காரு இல்லையா சின்ன ஓட்டதா வச்சாரான் அவர் காலத்துக்கு நாப்பத்தி நாலு பேருமே சம்பாதிச்சிருக்காங்க கணக்கு சொல்றாங்க நாற்பத்தி நாலு பேரும் இது வரும் சாப்பாடு கடைதான் வைக்கும்போது வச்சா ஜோசமைச்சு பாருக்கூப்பாட்டு ஒரு லட்ச ரூபாய் செலவு அந்த அம்மா இருக்கு அது மேல புண்ணியம் அந்த அம்மா எங்களுக்கு எல்லாம் வந்து வருமானது எல்லாம் வாங்கிட்டாங்க புண்ணியம் அப்படிங்கிற புண்ணியம் அப்படிங்குறது தைரியமா பாருங்க எவ்வளவு நம்பிக்கை இருக்கு பாருங்க காமி புண்ணியம் விசேஷம் அப்படிப்பட்ட ஒரு விசேஷம் இருந்தா அப்படி போய் அவங்க ஆசைப்படுறாங்க சரி ரெண்டுக்கும் சமம் இந்த ஒரு பாவனையை ஞானம் வந்த பிறகு இப்ப பழகணும் ஒருமை பழக அதனாலதான் சொல்றார் வந்த வீடு என்றும் இல்லை பரம்பொருள் ஒன்றே என்றும் தம் தம் சங்கர்பத்தால சாலம் மூகிப்பார் பரவஜானி வந்த உடனே இப்படி பெரிய ஞானி வந்தது அவரும் தீயோர் என்று சொல்றார் இப்படியா நல்லவர்கள் அந்த மாதிரிகளும் இல்ல அரும்பொருள் நானே என்று சந்தகம் நோக்கி அந்த தற்போது தானே ஆனான் இப்படிப்பட்டவன் அடுத்து பாடுக்காவம் சொல்லப்போற குளிர்ந்தே இன்பமாகும் நிறைவதே இடமா என்றான் நிகரின் ராணி மகாராஜ் ரோதார் பாட்டு இதற்கு முதல்ல ராஜாவவர் ஏகதி ஏகம் ஏகாத்வேதம் ஒன்றே ரெண்டல்ல நிச்சயத்துடன் இருந்ததாகவும் சொல்லப்பட்டு அதன் பிறகு ஞானத்தின் பயனாகிய நான்கை சொல்ல ஆரம்பிக்கிறார் அதில் முதல்ல கிருதிகிருத்தம் ஏதனையும் செய்து முடித்தவன் என்ற அந்த நிச்சயம் உண்டாகிறது பிரபுத்தின் பிராப்தியம் முன்பாடு சொல்லப்பட்டது இந்த பாடலில் துக்காபாவம் துக்க அபாவம் துக்கம் இல்லாத நன்மை உலகத்தில் அத்தனை பேருக்கும் துக்கம் உண்டு துக்கம் இல்லாத மனிதன் ஒருவனும் கிடையாது ஞானிகளை தவிர ஈஸ்வரை தவிர எல்லாரும் துக்கிகள் தான் குடிநீர் இருக்கலாம் அவ்வளவுதான் அவளுடைய துக்கம் துக்கமே எதனால சொன்னா ஞானத்தினாலதான் இப்ப துக்கம் ஞானிக்கனால காரணம் என்னன்னா இவ்வளவு துக்கம் கிடையாது இந்த உலகத்துல அடைய வேண்டிய கிடையாது ஏன்னு சோடியானா இருக்கும்போது இந்த உலகத்தில் எந்த போலி குத்துக்க அடையணும் இல்லை மரணத்திற்கு பிறகு மீன்பு சொல்லப்பட்டுள்ளன அப்ப அங்கே பகுபான் ஜனிக்கிற புண்ணிய ஜெயமல்ல அதனால புண்ணிய ஜெயம ஆக்கிரகமும் இல்லை ஏன் மரணத்திற்கு பிறகு மீன்போக போறதில்லை எதனால சொன்னா சரீரமானது விஜயமூர்த்தி அலைஞ்சுருது விஜயமூர்த்தியில சோழ சேத்தை விட்டு விட்டு சுடும்பத்தில் ஒடிங் போதும் வெளிய போகும் ஒடிங்கி போயிடும் ஒடிங்கி போன பிறகு எப்படி சூரிய பிரதி தண்ணீர் இருந்தா பிரதிநிதிக்குதோ தண்ணீர் வச்சு விட்டு பிரதிபம் இல்லாமல் போகுதோ அந்த காலம் எல்லாம் சூட்ச பஞ்சபூரத்தில் பஞ்சபூரத்தில் சத்து மாசம் ஒடுமை பிறகு யோகித்து இல்லை இல்லாதனால சரீரம் விட்டு அந்த பஞ்சபூதங்கள் காரியமாக சூட்ச சீரம் வெளியே போறது இல்லை அங்கேயே ஜீரணம் அது ஆபாசமாக அனுஷன் ஒரு அடிச்சாண இப்படி இருக்கு எங்கிருந்து பிரம்மத்தோடைய அகத்தி எப்போது ஏகத்தமாக தான் இருக்கு எப்போது அபேதம்தான் வாஸ்து அபேதம் அத்தகைய நிலை வந்த பிறகு மேலோ நீ சென்று போபாய் அணிவிக்கிற நிச்சயமெல்லாம் போச்சு அதனால பல்லோ துக்கம் துக்கம் கிடையாது இல்லைன்னு சொன்னால் நாம் செஞ்ச புண்ணியம் கம்மி மேலும் வரையும் சுக போகம் அதிகமாக இருக்காது புண்ணியம் கழிந்தாலும் தள்ளி விட்டுருவாங்களே என்ற கவலை எல்லாம் உண்டு கிடையாது கிடையாது இளைப்பாரி வேந்தன் குறைவு இல்லை நிறைவுதான் எதிர்மையாக ஒரு பொருளை இடப்படுத்தும் பொருட்டு உடன்பாடுமா என்று தமிழ் பாசையில் மற்ற பாச இருக்கலாம் குறைவிலா என்ன எதிர்மறை நிறைவது ஆகி உடன்பாடு அப்படிப்பட்ட நிலையாகி குளிர்ந்து மனமானது குளிர்ச்சடைவது எப்போ கிடையாது இளைப்பாரு இதுவரைக்கும் அவன் கையில துக்கங்களை அனுபவித்தது எல்லாம் இழைப்பாரு எல்லாம் போயிடுச்சு இனிமேல் கிடையாது துக்கங்களை போயிடுச்சு கடமை நிலம்சு அதிருப்தி தலையேற்று ஆனந்தம் இதை அளவேனும் துன்பம் இன்றி இன்று ஏ இன்பமாகி ஒரு சிறுவது அளவு கூட எண்ணு பெருமானம் கூட துன்பம் கிடையாது அப்படி என்ன அவங்களுக்கு சாப்பாடு சஞ்சல வருமே சஞ்சலா வரல அது மனதுக்கு ஆத்மா கிடையாது இப்ப அப்படி இல்லை நான்குக்குங்கிற பானம் இருக்கு அப்ப மனசுக்கு துக்கம் என்ற பானம் வந்துடும் நான் துக்கப்படுவேன் என்று சொல்வது கிடையாது அதனால தான் திருஷ்ட துக்கம் அனுவிப்பான்னு சொல்லப்படும் திருஷ்டம் பார்ப்பதுன்னு அர்த்தம் பார்க்கின்ற துக்கம் உண்டு இப்போ அப்படி லஞ்ச காலத்தில் அனுபவிக்கிற துக்கம் ஐயோ நான் என் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்றது கொஞ்சம் வாங்க உட்காருங்க சொன்னதான் மனசார என்ன பண்றது என் உள்ளத்தில் கொதிக்குது இன் இப்படி செய்யலாமா சொல்லுங்க அப்படி செஞ்சு விட்டா அது நினைச்சு நினைச்சு பார்த்தா பதற எனக்கு பகறது அப்பா அப்படியே என் அங்கமெல்லாம் பகருது மனசெல்லாம் பகருது ஏற்பட்டது நிம்மதி இருக்கு என்ன பண்றது நீ சொன்னாலே நான் அனுப்புவேன் போய் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அதுதான் உட்கார சொன்னேன் சரி போங்க நான் போறேன்லாம் இருக்கவே அவன் கஷ்டப்பட பார்த்து நான் கஷ்டன்னு சொல்லுவாங்களா யாராவது ஒருபோதும் இப்ப என்ன சொல்லுவாங்க சரி அவன் செஞ்சு குடும்பம் சரி அளவு அப்படின்னு பசா இருக்க வேண்டிய அப்படி போல இந்த மனம் அந்நாங்க அக்கறை கொஞ்சம் பழுட்டுமே அப்படி இல்லை மனதுக்கு தேவைக்கு துக்கமாற பயிற்சி காலம் படட்டும் நான் சாட்சி இது திருஷ்டனுக்கம் அப்படிப்பட்ட நிலை பலதுனால தனக்கு இறையில கூட இல்லையான இடையள வேணும் துன்பம் இன்றிய இன்பமாகி உறைவிடம் என்னது என்ன ஓரிடம் இன்றி இவருடைய பிரார்த்தம் ஒரு இடத்துல தங்கி இருக்கிற பாதை இல்லை எல்லாருக்கும் இதே பிரார்த்தம் அல்ல என்ன சொன்ன மாதிரி பகிரதன் ஒரு ராஜ்யம் கூட வேணான்னு போறவருக்கு மூணு ராஜ்யம் கிடைச்சது அப்படி ஒரு என்ன பண்றது கசா கொடைக்காரன் ஞானம் அடைஞ்சபோது கசா கொடை விட முடியல என்ன பண்றது பொம்பளைங்க ஞானம் அடைஞ்ச புரிய பிடிச்சிட்டு அந்த மாதிரி ஞானம் இல்லை ஒரு சேரவு வருது பண்ணாம யது போகட்டும் நானும்புறமா இருக்கிறேன் என்று இந்த நிச்சயம் இருக்கிறது எங்கும் நிறைவேறிய இடமாக நின்றான் நிகரில் மகாராஜன் நிகரில் சமானம் இல்லை அஞ்ஞான காலத்தில மகாராஜாவுக்கு சமான உலகத்தில் யாருமே கிடையாது ஞான காலத்திலே இந்த ராஜாவின் சம்பந்தமான ஞானத்தில் யாருமே கிடையாது ரெண்டு வகையிலும் இவருக்கு சமானம் இவரே தான் அப்படிப்பட்ட நிலை இருந்தார் என்று பாண்டியின் அருவம் பற்றி அங்குரு வகத்தின்கும் ஆனந்தியாகி வேந்தன் இந்த பாட்டிலே சர்வ சொல்வா கணம் அப்தி எல்லா விருப்பமும் நிறைவு விட்டன எல்லா விருப்பமும் நிறைவேறுமா அவன் ராஜாவனவ இவ மந்திரிகாரலாம் இருந்தால் சொல்ல முடியுமா மத்தவங்க சொல்ல முடியும் இல்ல கப்பல் ஏழப்பில வருட்டேன் சொல்ல முடியுமா சொல்ல முடியும் கப்பலோட்டம் ஏறப்பட இருப்பி எல்லாம்